ஆயன் மமா சிவ ிவசாரம்பாம்ச்சாரிய மஸ்மாச்சாரியம் வந்தேரம்ப்போ திருத்திய கண்ட பன்னிரெண்டாவது மந்திர அயம் மூணு பன்னெண்டாவது மந்திரம் என்ன பே் நம்பர் முப்பத்தி ஒண்ணு பேஜ் நம்பர் சின்னே வாக்கோச்சி மகா பகு சோபமானம் உமாகும் ஹைமவதீம் தாகும் ஹோவாச்சம் கெமே யக்ஷமிதி இதல நாம விட்டத பிடிச்சிருக்கோம் இப்போ சோ மூணாவது கண்டால பதினொன்னு பன்னெண்டு மந்திரத்தில் தேவேந்திரனை போய் சாட்சாத்தா நிற்கிறான் ஒரு பிரைட்டா யக்ஷரூபத்தில் ஈஸ்வர தர்ஷனம் கொடுக்குறார் ஈஸ்வர தர்ஷனம் கொடுத்தோடனே அந்த தரிசனத்தை யார் நம்ம ஏரியாவில் புதுசா ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க ஓகே சோ இந்த வில்லேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் உள்ள புதுசா ஒருத்தர் வந்தாங்கன்னா உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அலோ பண்ண மாட்டாங்க யார் யாருன்னு கேட்டுருவாங்க இப்ப நமக்கே அங்க பிராக்டிக்கலா அனுபவம் வந்திருக்கும் அந்த மஞ்சக்காரன கிராமத்தில் ஓகே உள்ளரை நுழையும் போத எங்க வரீங்க யார் என்னீங்க இல்ல கேட்பாங்க அது போல தேவலோகத்துல திடீர்னு நம்ம நம்ம பாரத நாடாது இப்ப இருக்கிறதில் பாகிஸ்தான்ல நிறைய ஊடுருவிட்டான் ஓகே எங்க இருக்கான்னு தெரியாது நம்ம ஊர்ல யாருக்கும் விசா கிடையாது ஒன்னும் கிடையாது எதுவும் கிடையாது நம்ம ஊர்ல மாத்திரம் தான் அப்படி இருக்கும் அப்படியே அப்படி இல்லை தேவலோகத்தில் யாரும் ஒருத்தர் வந்தா கூட எக்ஸ்ட்ரா வந்து ஜீவனை கண்டுபிடிச்சு இந்த எக்ஷன் எப்படி இருக்கான்னா ரொம்ப தூரமே இல்ல ரொம்ப தூரம் போனா கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப கிட்ட அந்த பிரைட்டு அதையும் பார்க்க முடியாது பார்க்கிற தூரத்துலயும் தூரக்க இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறாரு அந்த யக்ஷன் ஈஸ்வர அதனால இந்த ஈஸ்வரத்துக்கு முதல்ல அனுப்புறாங்க சோ முதல்ல அக்னி பகவான் அனுப்புறாங்க அக்னி பகவான் போன பிறகு என்ன சொன்னாரு அவருடைய பிரஸ்தாபம் எல்லாம் நான் இப்படிப்பட்டவனாக்கா அப்படிப்பட்டவனாக்கெல்லாம் சொன்ன சரி உன் வேலையெல்லாம் பாட்டு காட்டுனா அவரு தம்ப சாயலை நெக்ஸ்ட் அவளை அனுப்பாங்க வாயு பகவான் வாயு பகவானுக்கு அதே கதிய ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் வந்து தேவேந்திரனை போக வேண்டிய கட்டாயம் வந்து சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அது என்னதுன்னு பார்த்துட்டு வர அப்படி சொல்லிட்டு அவனு போய் சேர்ந்தான் அப்படி சேர்ந்த பிறகு அந்த தேவேந்திரனுக்கு அந்த கிட்ட போய் அந்த எக்ஷனை பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் அந்த காட்சி கொடுத்து எக்ஷன் மறைஞ்சுட்டார் ஈஸ்வரன் மறைஞ்சுட்டார் ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு மத்தவன் எல்லாம் கொஞ்சம் டைலாக்கு பண்ண முடிஞ்சது அந்த ஈஸ்வரனோட இவனுக்கு அது கூட பண்ண முடியாத ஒரு தர்ம சங்கடமா ஆயிடுச்சு காட்சி மருத்து கிடைச்சது ஆனா அந்த யக்ஷன் கிட்ட பேசறதுக்கு அவகாசம் இல்லை ஏன்னா மற்ற ரெண்டு பேரோட அகங்காரம் இவனுடைய அகங்காரம் ஜாஸ்தி என்ன புரிஞ்சுக்கோங்க அதனால அதனாலதான் அவன் வந்து அகங்காரம் அதிகமா இருக்கனால தேவேந்திரன் இருக்க முடிஞ்சது வச்சுக்கோங்க உங்களுடைய அகங்காரம் எவ்வளவு தூரத்துக்கு ஜாஸ்தியாக வேர்ல்ட்ல இம்ப்ரூவ் பண்ண முடியும் உலகத்தை ஜெயிச்சிருவன் அலெக்சாண்டர் அவனுடைய அகங்காரம் உன் அகங்காரத்தில் சம்பாதிப்பேன் அப்படி நினை கொடுக்க வேண்டாம் நினைக்கிறதுக்கு சக்தி வேணும் திரும்ப உங்களுக்கு நான் ஹண்ட்ரட் குரோட் சம்பாதிப்பேன் நான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சக்தி வேண்டியிருக்கு சாதாரண விஷயம் இல்லாது அப்போ அந்த நினைப்பே ஒரு சக்தி ஆக்கும் அப்படிப்பட்டவந்து மனுஷலோகத்தில் இல்ல அமெரிக்க பிரசிடென்ட் இல்ல ஒபாமா வந்து இப்ப வந்துட்டா ஒரே சந்தோஷமா இருக்கா இல்லையா அமெரிக்க பிரசிடென்ட் சாதாரணமா நம்ம ஊர் பிரசிடென்ட் மாதிரியா கிடையாது அதனால தேவலோகத்துக்கு பிரசிடென்ட் அப்படின்னா அவருடைய ஈகோ எவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுவே பிளஸ் பாயிண்ட் அதுவே மைனஸ் பாயிண்ட் இந்த மார் மாதிரி இருக்கானோ அவன் திருப்பி தன்னை மாத்திக்கவும் உழைப்பு சக்தி இருக்கிறது திறமை இருக்கிறது அதனால தேவேந்திரன் போகக்கூடாது மற்ற பயனில் ரெண்டு பேரும் போயிட்டாங்க வாபஸ் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்ன்றத கண்டுபிடிச்சான் அந்த ப்ராப்ளத்தையும் நீக்கிட்டான் என்ன ப்ராப்ளம் இருந்தது அகங்காரம் அமானித்துவமும் சேர்ந்தது அதனால அவனுக்கு வந்து சேர்ந்த உடனே அதுல திருப்பி வந்தது அதனால அக்னியினுடைய தகையம் எரிக்கும் சக்தியும் வாயுனுடைய அத்தீத்திய தூக்கும் சக்தியும் அங்க ஈஸ்வரனுக்கு முன்னாடி கிடையாது ஏன்னா அக்னியுடைய எரிக்கும் சக்தி ஈஸ்வர அக்னியினுடைய சக்தி அந்த சக்தி அவனுடைய சக்தி கிடையாது அந்த சக்தி எங்க இருக்கிறது பகவானுடது வாயு பகவானுக்கு லிப்ட் பண்ற சக்தி யாரோடது அது பகவானுடைய சக்தி நீ என்ன நினைச்சிருக்க அப்படி லைட் போட்டா லைட் போட்டா பண்ணா லைட் எரியடுது ஆன் பண்ணா லைட் எரியடுது மெயின் சுவிச்சாங்க ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ போட்டும் ஒாதுலி தூக்கி தூக்கி பார்க்கிறார் வேற ஒரு இடத்துல இருக்கிறது உன் காது இருக்க அந்த காதுக்கு இன்னொரு இடத்துல பவர் இருக்கு கண்ணனுடைய கண்ணு காது காது பிராணன் மனசுடைய மனசு எது ஆத்ம சைத்தன்யம் பிரம்மன் ஓகே அந்த ஆத்ம சைத்தன்ய பிரம்மன் தான் இதற்கு பவர்ஃபுல் இருக்கிறது இந்த அக்னிக்கு சக்தி ஈஸ்வரன் கிட்ட இருக்கிறது வாயுவோட சக்தி ஈஸ்வரன் கிட்ட இருக்கு இன்னைக்கு சூரிய பகவான் கிரகணம் இருக்கிறது அந்த சூரியனுடைய சக்தி ஈஸ்வரன் கிட்ட இருக்கு அதனால ஈஸ்வரனுக்கு பிரம்மத்துக்கு பயந்து உதிக்கின்றான் அப்படி வேதம் சொல்றது அப்போ எல்லாருடைய சக்தி அந்த பிரம்மத்தில் இருக்கிறது அப்படின்னா இவர் எஜுகேஷன் தெரியுமோ அவங்க கிட்ட கேட்க அதுதான் புத்திசாலித்தனம் நீ கவர் பண்ணிட்டே இருந்தா ஒன்னும் நடக்கவே நடக்காது அப்போ நம்முடைய விஷயம் இங்க வந்து உமாதேவி பிரம்ம வித்யா சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கா உமா தேவி கிட்ட கேட்கிறான் சோ எஸ் நாஸ்தி ஸ்வயம் பிரஜா சாஸ்திரம் தசிய கரோதி கிம் லோச்சானாப்பாம் விஹினஸ்ய தர்ப்பணக்கிம் கரீஷ்யசி ஓகே இப்ப ரெண்டு விஷயம் நமக்கு பார்க்கணும் என் முகத்தை நான் பார்க்கணும்னா என் முகத்தை நான் பார்க்கணும்னா ரெண்டு விஷயம் தேவை ஒண்ணு என்னுடைய ரெண்டு கண்ணு தேவை என்னுடைய ரெண்டு கண்ணு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை ரெண்டு கண்ணு இருந்து என் முகத்தை பார்க்க முடியாது ஓகே அப்ப மிரர் வேணும் கண்ணாடி வேணும் ஓகே கண்ணாடியும் தேவை எனக்கு பார்க்கக்கூடிய கண்ணும் தேவை ஓகே பார்க்கக்கூடிய விஷன் இருக்குன்னு இதுல பார்வையோட கூடிய இந்த இரண்டு கண்கள் இந்த இரண்டு கண்களும் ஒரு மிரரும் இருந்ததுன்னா என்னுடைய முகத்தை நான் பார்க்க முடியும் அது போல இந்த கண்ணை வச்சு நான் வந்து உலகத்தை எல்லாத்தையும் என் கண்ண வச்சு நான் என்னுடைய முகத்தை பார்க்கணும்னா அதற்கு தேவையானது கண்ணாடி தேவை கண்ணாடி இல்லாம என் முகத்தை பார்க்கணும் என் கண்ணால எல்லாத்தையும் உலகத்தை எல்லாத்தையும் பார்க்கலாம் எது வேணா பார்க்கலாம் என் முகத்தை மாத்திர பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது இந்த கண்ணுல விசேஷம் என்ன எல்லா உங்களுக்கு அப்படி இருக்கிற கண்ண என் கண்ணால மாத்திர பார்க்க முடியாத அதுக்கு கண்ணாடி வேணும் ஓகே இரண்டு கண்கள் அடையாளம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு கண்ணு சுத்தமா இருக்கணும் அதுக்கு பிற எல்லாம் ஆத்ம வித்யா ஆறு பிரம்ம வித்யா செல்ஃப் நாலேஜ் தேவையானது என்ன பயிற்சி அளிக்கப்பட்ட அந்த கரணம் யுவர் மைண்ட் ஓகே அந்த ட்ரெயின் பக்தி வினயம் சுஷுருஷா இது இந்த மாதிரி பலவிதமான குணங்களால ஆக்கப்பட்ட மனசாக இருக்க வேண்டும் ஓகே இது மாத்திர போதாது அதுக்கு சாஸ்திர தர்ப்பணம் வேணும் அதற்கு கண்ணாடியும் வேணும் சாஸ்திரம் என்ற கண்ணாடி வேணும் அப்போ இந்த கண்ணாடி யாருன்னா குரு அண்ட் சாஸ்திரம் குரு அண்ட் சாஸ்திரம் சோ நம்மளுடைய வேதாந்தத்திலும் சரி எல்லாத்திலையும் சரி சாஸ்திர வேற குரு வேற கிடையாது ஈஸ்வரோ குருராத் மூர்த்தி பேத விபாகினே அப்படி சொல்றது பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு பரபிரம் ரெண்டு ஒன்று அப்படின்னா இதுல இருந்து ஒரு இன்டைரக்டா இன்னொரு விஷயம் புரியும் அவர் சாஸ்திரம் அங்க இல்லைன்னு வச்சுக்கோ குரு ஸ்டேட்டஸ் கிடைக்காது ஏன்னா நம்மளுடைய விஷயத்தை காட்ட முடியாது அவரால் குரு என்றவர் என்ற நமக்கு ரெண்டுமே ஒன்று வேறுபாடு கிடையாது குரு சாஸ்திர ரெப்பரசன் ரெண்டு பேரும் சேர்ந்து யாரு சாக்சாத் உமா தேவி உமாதேவி அந்த உமாதேவிசன்னா அப்படின்னா சோபம் சோபமானம் அப்படியே இருக்கு அவர் அந்த லைட் லைட்டோட பிரகாசத்தோட ஒளி பிழம்போட அவ வந்து காட்சி கொடுக்கிறான் தேவேந்திரன் என்ன பண்ற பணிந்து வணங்கி எல்லாத்தையும் கேட்கிறேன் வெட்டினரி டாக்டர் கிடையாது வெட்டினரி டாக்டர் தெரியுமோ அந்த ஆடு மாடு பண்ற வைத்தியம் பண்ற டாக்டர் அவர் எனக்கு வந்து முதுகு அழிக்கிறது கால் வலிக்கிறது தலைவலிக்கிறது வேணுமோ அந்த மாதிரி அதனால அப்படின்னு உமாதேவி கேட்க இப்போ யார் ஒருத்தர் விஷயம் தெரிஞ்சிருக்கிறதோ விஷயம் தெரிஞ்சவர்கிட்ட பணிவா ஒருத்தர் கேட்டாங்க அதனால குரு கிட்ட போயிட்டா சிஷியன் அந்த குரு பதில் சொல்லி ஆகணும் ஓகே என்ன பதில் சொல்ல போகிறார் இந்திரன் இந்திரனுக்கு உமாதேவி என்ன டீச் பண்ண போற அப்படி இந்த நாலாவது கண்டால பார்க்க போறோம் நாலாவதுல முதல் ஸ்லோகம் படிப்பான் சதுர்த்த கண்ட முதல் மந்திர सा ब्रह्मनो ततो சேவணோ மகீய த பிரம்மே திதான்சகார பிரம்மே தி ஓகே அப்போ விதான்சகார பிரம்மேதி அப்படி தேவேந்திரனுக்கு உமாதேவியானவர் உபதேசம் பண்ணுகிறாள் எப்படி உபதேசம் பண்ணுகிறாள் அப்படின்னா இங்க வந்து இந்த சதுர்த்த பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மூணு விஷயம் மூணு விஷயம் தான் இருக்கு நம்பர் ஒன் வந்து பிரம்ம வித்யாஸ்துதி சொல்லப்படுறது செகண்ட் வந்து உபாசனா கர்மயோகம் சாதனா அண்டு நற்பண்புகள் அதாவது தெய்வீ சம்பத் ஓகே கர்மயோக சாதனா அண்டு தெய்வி சம்பத் ரெண்டு விஷயத்த சொல்ல போறது ஓகே இந்த நாலாவது மந்திரம் இந்த குளோரி ஆஃப் பிரம்ம ஓகே குளோரி ஆஃப் பிரம்மன் இந்த பிரம்மனுடைய மகிமா எப்படிப்பட்டது ஒன்னு மூணு மூணு மந்திரம் வந்து வித்யாஸ்துதி ஓகே இந்த பிரம்ம வித்யாவுக்கு பிறகு எப்படி எப்படி இது பிரம்ம வித்யாஸ்துதி அப்படின்னா ஒரு ஆள் எதனால புகழடைகிறாரு இல்லையா அதை பொறுத்து அந்த புகழ் அடையறதுக்கு காரணமான விஷயம் தான் இம்பார்ட்டன்ட் அது நிறைய பேர் மறந்து விடுவாங்க புரியுது அந்த புகழ் அடையிறதோ இதுவாகிறதோ அதனால இதுக்கு ஸ்டேட்டஸ் எதனால ஸ்டேட்டஸ் கிடைக்கிறதோ அதுதான் குலோரி புரியுதுதா அதனால இங்க தேவேந்திரன் எப்படி வந்து பெருமை அடைந்தான் அப்படின்னா இந்த பிரம்ம வித்யா தேவே ஸ்டேட்ட அதிகமா போச்சு சாதாரணமான தெரிஞ்சதுனால தேவேந்திர நிலைமை அதிகமா இந்த உபதேசம் அவனுக்கு தெரிஞ்சு அவன் வந்து டீச் பண்ணதுனால மற்றவர்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க மற்றவர்களும் மற்ற தேவர்களை விட இந்த தேவர்கள் ஒசத்தியானவர்கள் ஏன் ஒசத்தியானவர்கள் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கிறது ஐராவத யானை இருக்கிறதுனால ஸ்டேட்டஸா இல்ல தேவ இந்திராணி இருக்கிறதுனால ஸ்டேட்டஸா அதெல்லாம் இந்த மூணு பேருக்கு ஸ்துதி கிடைக்கும் இந்த பிரம்ம வித்யா இருக்கிறதுனால இந்த ஸ்துதி செய்யப்படுகிறது அப்ப இந்த புகழ் வந்து பிரம்ம வித்யாவுக்கு சேருமா ஒழிய அந்த பர்சனுக்கு போய் சேராது இதுக்கு பேரு அன்பே அன்பய ரேத்தி வெத்திரே காத்திரே காப்யாம் அதாவது ஒன்ன சொல்லிட்டா இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் இந்த தேவேந்திரனுக்கு புகழ் கிடைச்சதுன்னா அதுல இருந்து நம்ம இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் அது நியாயம் உபனிஷத்தில் நமக்கு மூணு கண்டால வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது சாதனை விஷயத்துலயா நம்ம படிச்ச மூணு கண்டால அங்க ஒரு சாதனை சொல்லப்படலை அதுவும் எஸ்பெஷலி முதல் ரெண்டு அத்தியாயத்தில் டைரக்டா சாஸ்திரம் ஓகே மூணாவது வேணா இன்டிகேஷன் கொடுத்தது ஓகே இன்டிகேஷன் கொடுத்தது நாலாவது பலிச்சு இதுக்கு சாதனை வேணும் யோகியதை வேணும் அப்படி சொல்லி கீழே இறங்கி வந்திருக்கிறது ஓகே என்ன யோகியத வேணும் அந்த கரண எனக்கு அடையணும் உபநிஷத்தை என்ன அர்த்தம் அந்த கரணத்துல ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் அப்ப என்ன செய்யணும் அந்த கரணத்தை சரி பண்ணிடணும் ஓகே ஏன்னா இதுல இருக்க மந்திரம் பிப்ளிங் பேர்டுமா ஒரு வார்த்தையும் பார்த்த அது இருக்கிறது பட் அது புரியுமா அப்படின்னா வெரி டிஃபிகல்ட் நாகம் சொல்றதுக்கு படிக்கிறதுக்கு அழகா இருக்கிறது இதை புரிஞ்சுட்டா இந்த ஒரு மந்திரம் புரிஞ்சுன்னா பின்னடி உபநிஷத சொல்றது அதே மந்திரத்தில் அதே பகுதியில் அமிர்தம் விந்ததி நீ மரணமற்ற மோட்சத்தை அடைவாயாக இது புரிஞ்சு அப்படி ஒவ்வொரு மந்திரம் சொல்றது இம்பார்டன் மந்திரி முடிவு அந்த பிரம்மத்தை நன்கு அறிவேன் என்று அறியவில்லை ஓகே கருதவில்லை நான் அந்த பிரம்மத்தை அறிந்துவிட்டேன் என்று கருதவில்லை ஓகே நான் அந்த பிரம்மத்தை அறியவில்லை என்றும் நான் கருதவில்லை நான் அறிவேன் அறிய மாட்டேன் நான் சொல்வது போலவே மற்றவர்களும் அறியவில்லை என்றாலும் அறிந்தாலும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் எப்படி அழகா இருக்கோ அழகா தான் இருக்கும் புரியதான் கஷ்டம் சோ அதனால இப்போ எல்லாருக்கும் அவனை பார்த்தா சிரிச்சு இருக்கான் அவனுக்கு நல்ல புரியும் போல எனக்கு தான் புரியாத போல நிறைய காம்ப்ளக்ஸ் எல்லாம் உண்டாயிடும் தேவையில்லை அது வேதாந்த நமக்கு வேதாந்த வரதுக்கு முன்னாடி நிறைய கவலை வேதாந்த வந்த பிறகு ஒரு புது கவலை புரியலையே எத்தனையோ கவலை இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கவலை வர அதனால கவலைப்படாதே கலங்காதே அப்ப பிரம்ம வித்யா சுலபமா கஷ்டமா அதி சுலபம் ஐ அதி கடினம் ரெண்டுலபம் அம் அபம் அம் ஓக இந்த வர்றது சுலபமா கடினமா கடினம் புரியா அப்ப சிலருக்கு கஷ்டமா இருக்கிறது சில பேருக்கு நாலு படிக்கட்டு குதிச்சு வரா புரியா சிலருக்கு சுலபமா இருக்கு அப்போ கடினம் சுலபம் சொல்லு வந்து அப்ப யாரு கேள்வி கேட்டா தான் இதுக்கு பதில் சரியா வரும் யாருக்கு வரும். வந்து, எந்த பரீட்சை பண்ணிட்டு இருக்கோ படிச்சானோ ராத்திரியும் பகலமா உட்காந்து டிவி பார்க்காம எக்ஸாம் ஆனந்தமா இருப்பான் அப்படியே இப்படி தாட்டிட்டு இப்படி கொஞ்சம் அழக வேற எனக்கு எப்படி தெரியும் ரசிச்சுட்டே பார்ப்பேன் எல்லாத்தையும் அப்படியே ரசனை அதிகம் அது அதனால தகுதி அடைந்த மனம் யாருக்கோ பிரம்ம வித்யா சுலபம் தகுதி அடையாத மனம் வெரி டஃபஸ்ட் ஜாப் இன் த வேர்ல்டு ஓகே அப்போ சாஸ்திரத்தில் ரெண்டு ஸ்டேட்மெண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ராஜ வித்யா ராஜகு பவித்ரமிதமுத்தமம் பரத்யாபகமம் தர்மியம் சூசுகம் கருத்து மவ்யம் ஏ அர்ஜுனா சூசுகம் இது ரொம்ப சுலபம் ரொம்ப சுலபம் ராஜவித்யா இருக்கிறதுலேயே வந்து பெரிய வித்யா இது ரொம்ப ரொம்ப ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்ற அங்கே இது பகவான் கிருஷ்ணா ஸ்டேட்மெண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சுரக்ஷித்துரத்தியா துர்கம் கவையோ வதந்தி கவையோ வதந்தி இது பண்டிதர்கள் கூறுகிறார்கள் ஞானிகள் கூறுகிறார்கள் என்ன கூறுகிறார்கள் இது டபுள் வெஜிட் வெப்பன் கத்தி மேல நடக்கிற மாதிரி இது அவ்வளவு சுலபம் இல்லை இந்த பாதை பி கேர்ஃபுல் ஓகே அது கடவுபனிஷன் சொல்றது அதனால ஒரே சாஸ்திரம் ஒரு இடத்துல சுலபம் சொல்றது இன்னொரு இடத்துல கடினம் சொல்றது இது கான்ட்ரடிக்டா இல்லையோடிக் கிடையாது எந்த இடத்துல வரைக்கும் அது நமக்கு பிரிப்பேர்ட் இருக்காங்களோ அவனுக்கு புரியும் யாருக்கு புரியலையோ அவனுக்கு நாட் பிரிப்பேர்ட் நம்ம போட்டுக்கணும் தகுதி ஆக்கிறதுக்கு எல்லாம் உட்காந்து சிந்திச்சு அறிவெல்லாம் புரிஞ்சலாம் கஷ்டம் பெஸ்ட் வந்து பக்தியோகம் கிருஷ்ணான் சொல்லிட்டு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அதனால எதுக்கு இந்த மாதிரி உட்காந்து காலு கடுக்க இல்லை கை எல்லாம் அதனால ரொம்ப சுலபமானது மோக்ஷா அப்படி சொல்லப்படாது ஏன் நான் சொல்றேன் உபாசத்தை இதனிஷ சொல்றது வேதம் சொல்றது என்ன சொல்றது வேதம் யாரெல்லாம் உபாசிக்கிறார்களோ அவர்கள் பிரம்மத்தை கண்டு கொள்ளவில்லை ஏன் அந்த பிரம்மன் அகோச்சரம் நீ கண்ணால பார்த்த மூக்கால பார்த்த வாயால பார்த்து சொன்ன முடியாது ஓகேதான் அதனால அது ஒரு இடத்துல அஞ்சு மந்திரத்தில் எம்பசைஸ் பண்ணிருக்கிறது யாரெல்லாம் வந்து இப்படி உபாசிக்கிறார்களோ அவர்கள் பிரம்மத்தை கண்டு கொள்ளவில்லை அப்படின்னு ஒண்ணும் ரெண்டு இல்லை அதனால சோ இதுக்கு வேற வழி கிடையாது நீ என்ன பண்ணணும்னா அப்ப பக்தி விட்டுள்ளாம பக்தி விடக்கூடாது அதுதான் டபுள் வச்சுட்டு வைப்பன்னு சொன்னது நீ இப்படி சொன்னா அப்படி போயிடுவே அப்படி சொன்னா இப்படி வந்துடுவேன் புரியதா அதாவது பகவானை வச்சுண்டே பகவானை அடையணும் புரியதா அதனால கேர்ஃபுல்லா இந்த ஜெர்னி பண்ணணும் ஒரு நூல் தப்பு பண்ணிட்டு போயிடும் போது அவசியம் சொல்றது குரு அவசியம் எங்க இடத்துல போயிடக்கூடாது அவர் அம்மா சொல்லுச்சு நான் வந்து இப்ப நிதித்தி ஆசனத்துக்கு வந்துட்டேன் சுவாமிஜி இப்ப நான் என்ன செய்யணும் வந்துட்டு இல்லையோ சரி உங்க மாட்டு பொண்ணு சொல்ற அவன் தான் சொல்ற பேச்சு கேட்கவே மாட்ட புரிஞ்சு அந்த கேள்வியில சொல்லிட்டேன் அப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஜபம் பண்ணுங்க சரியா போய்டு அண்டர் புரியுதோ அதனால ஆத்மாவுக்கு மாட்டு பொண்ணு உண்டோடி அதனால புரிஞ்சு எல்லாம் புரிஞ்சது எனக்கு பிரம்மெல்லாம் புரிஞ்சு ஆனா பாருங்களேன் புரியல அதனால இது ஞானயோகம் மிக சுலபமாக்க சுசுகமாக்க ஒரே வழி என்னன்னா உன் அந்தக்கரண சுத்தமாக்கணும் அவ்வளவுதான் வேற வழி கிடையாது அந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும்னா நீ வந்து உன்னுடைய அந்தக்கரணத்துல ப்ராப்ளம் இருக்கல அதை சரி பண்ணும் அதனால என்ன செய்யணும் வாக்கம் டு பிராக்டிஸ் பண்றதுக்கு பேசிக் எக்ஸசைஸ் அது என்ன கர்மயோகா விட மாட்டேன் கர்மயோக சாதனை வேணும் ஓகே அதுக்கு முன்னாடி இருக்கிற சாதனை என்னது உபாசன சாதனை ஓகே உபாசன சாதனை பண்ண முடியல உன்னால உபாசன பண்றதுக்கு என்ன வேணும் பக்தி இல்லை நேரம் வேணும் நேரம் போறாது சாத்வீக மனசு வேணும் உபாசன பண்றதுக்கு மெடிடேட் பண்றதுக்கு கண்ணை மூடி உக்காரணும் எல்லாத்தையும் வெளியில விட்டுணும் வெளியில இருக்கிறதுலாம் வெளியில விட்டணும் பாக்யான் பரிஷன் பகிர் கிருத்துவான் வெளியில இருக்கிறது வெளியில வச்சுட்டு இப்படி உட்காரணும் அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் என்னன்னும் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ண உட்கார்ந்து பார்க்கணும் நீங்க லீவ் போட்டுட்டு ஒரு அஞ்சு நாள் லீவ் போட்டுருங்க ஒண்ணும் ஒண்ணு தலை போகாது லீவ் போடுற அஞ்சு நாள் பரீட்சை பண்ணி பாருங்க அஞ்சு நாள் ஒண்ணும் கிடையாது வீட்டுல வெளியில எல்லாருக்கும் சொல்லிடுங்க இல்லாட்டி எங்கேயாவது வெளியில போயிடுங்க ஓகே நம்ம திருவண்ணாமலை இருக்கிறது நல்ல இடம் அது மெடிடேஷனுக்கு உள்ள பகுதி ஒரு ஏரியா ஒரு ஏரியா ஒரு இதுக்கு இருக்கிறது திருவண்ணாமலை மெடிடேஷன் பெஸ்ட் பிளேஸ் அங்க போய் உட்காந்து முடியும் சரி ஏன்னா ரமண மகரிஷ் வந்து கிரிவலம் பண்ணிருக்காரு தெரியுமோ அதனால நம்ம கிரிவலம் பண்ணுவோம் எப்படியா உட்கார முடியாது கிரிவலம் பண்ணலாம் அந்த எல்லாரும் ஒரு ஒரு மடம் கட்டி போட்டிருக்காங்க திருவண்ணாமலை இருக்கு ஸ்பெஷல் கிடையாது இதுதான் ஸ்பெஷல் அப்போ உனக்கு உபாசனை பண்றதுக்கான யோகியத இல்லை நாட் ரெடி என்ன செய்யணும் கர்மயோக சாதனை கர்மயோக சாதனை செய்யறதுக்கு என்னால் முடியவில்லை ஆணைக்கட்டில் எடுத்தது தொடர்ச்சி என்ன எழுதியிருக்காங்க அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ண அந்த குவாலிட்டி எல்லாம் கொண்டு வா அந்த குவாலிட்டி எல்லாம் கொண்டு வரும்போது கர்மயோகம் செய்யறதுக்கான பக்குவம் வரும் கர்மயோகம் செஞ்ச மனசு சாத்வீகம் வரும் சாத்விக மனசுல உக்கார முடியும்னும் அந்த மனசு ஒருமுகப்பட்ட மனசுல சிரவணம் கேட்கும் போது சிரவணும் புரிஞ்சு தங்களுக்கு இனிமே கிளாஸுக்கு வர வேண்டாம் அவ்வளவு நமக்கு தான் ஆப்போசிட்டா புரிஞ்சு பழக்கமாச்ச இதெல்லாம் சிரவணம் கிளாஸ் சத்சங்க அதனால தான் அவர் அழுத்தமா சொல்ல பஜ ஒருத்த புக்கை எ ஒருத்த பெரிய ஆச்சாரியிருக்காவம்ங்கரா ர கவலையோட எழுதியிருக்கார் நொந்து போய் எழுதியிருக்க இப்படிதான் கூட அவன் சௌரியத்துக்கு அவர் ஆணித்தனமா சொல்றாரு சத் சங்கத்துவம் நிச்சங்கத்தும் நிச்சங்கத்தும் நிர்மோகத்தும் நிர்மோகத்துவம் நிச்சலதத்துவம் நிச்சலதத்துவம் ஜீவன் முக்தி நீ சங்கத்தை விட்டுக்கூடாது பத்து வருஷமா வந்து ஒன்னும் புரியல பரவாயில்ல புரியலீச் அந்த பரம்பரை வந்துடும் குருட்டு பரம்பரை வந்துடும் அது மாதிரி சுற்றி ஐம்பது பேர் வந்தா பெரிய ஆச்சாரியா ஐநூறு பேர் வந்தா பெரிய நம்பர் முக்கியம் இல்ல அப்ப ரொம்ப பூர் ஆச்சரிய பகவான் கிருஷ்ணா ஒன்லி ஒன் ஸ்டூடெண்ட் நம்பர் அந்த சொன்னாலும் பெரிய ஆளு கேட்டாலும் பெரிய ஆளு அதனால இன்னைக்கு வந்து அதனுடைய நிமித்தமா இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோ அதனால பல்லாயிரக்கணக்கான பேர் நம்ம என்ன பண்றோம் லௌகிக பார்வையே பார்த்து பார்த்து பழக்கம் அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடாது சாஸ்திரம் ப்ராப்பர் டீச்சர் இருக்கணும் நம்ம அப்பதான் கைட் பண்ணுவோம் கர்மயோகா அண்ட் உபாசனா நமக்கு வேணும் ஒலிம்பிக் போகணும்னா என்ன செய்யணும் ஒலிம்பிக் போறது போறான் ஓடுவான் ஓடாத என்ன செய்வான் சிந்திப்பான் சிந்திக்காத என்ன செய்வான் அது சம்பந்தமா படிப்பான் அது இல்லாத டயத்தில் போட்டோம் எல்லா போட்டோம் அப்ப திந்தனம் தற்கம் அதே ஒரு பண்றதுக்கு ஒரு பாராட்டணும் அது அந்த நூறு மீட்டருக்கு வாழ்க்கையே வாழ்க்கையே உனக்கு கேட்கறதே நியாயமா இருக்க ஒண்ணு நமக்கு சேலஞ்ச் ஆயிடுச்சோ விடப்படுறது சவால நம்ம விடக் கூடாது நடுங்கி ஓடும் தகுதி அடந்த நமக்கு துன்பங்கள் நம்ம அப்படி வந்துட்டான் தானாகி கண்டு அஞ்சு அந்த அஞ்சு என்ன ஆகிடும் கதிரவனும் ஒளிவது அந்த மேகக்கூட்டத்தை பார்த்து கதிரவன் ஒளிஞ்சிடுவான இப்ப வந்து சந்திர சூரிய கிரகணம் பண்றது சூரிய கிரகணம் என்னது நடுவில் ஒளி கொடுக்கிறவன் அவன் பாருங்க எப்படி உண்ட வீட்டிலே துரோகம் பண்றதுன்னு அதனால இந்த சந்திரன் சந்திரப்பிரை மறையும் வெயிட் பண்ணு அந்த கிரகண காலம் முடிஞ்சோன்னு பாரு திருப்பி சந்திர பிரைட் தான் அதனால உனக்கு கஷ்டங்கள் வரும் அப்பேற்பட்ட சூரிய பகவானுக்கும் கூட கஷ்டம் வரும் அவங்க வாங்கின பயில நிறுத்துவான் ஒளிச்சத்தை கவலைப்படாத நீ கொஞ்சம் பொறுமையா இருந்து கடந்து போயிட்டீங்க அப்படி என்ன நடத்தும் இந்த சாதன சதுஷ்டி எல்லாம் பண்ற வரைக்கும் சாதன சதுஷ்டியை முடிஞ்சோன்னு அடுத்த செகண்ட் வந்து இவர்தான் ஜனக்க முனி fraction fraction second second okay? 4 anyway. problem PREPARATION MIND அதனால நமக்கு அந்த கரணத்தில் உள்ள மைண்ட் MIND கருணத்தில் இருக்கணும் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறதோ அந்த பார்க்க போறோம் உபாசனா கர்மயோக நற்பண்புகள் சதுர்த்த கண்டல என்ன பார்க்க போறத பத்தி சொல்லிட்டு இருக்கேன் இருக்கீங்க அத முதல்ல சொல்லிட்டு சொல்லுங்க தொடர்ந்து வரத்துக்கு என்ன செய்யணும் நீ விடப்படாது பவன புண்ணியன சிரவணம் விட்டு தாபரியம் புரிய வரைக்கும் ஐத்திரே உபனிஷத்தில் பார்த்துப்போம் பார்க்கலாம் ஒரு கை என்ன நடக்கிறது பார்க்கலாம் இந்த உபனிஷத்துல இன்னொரு மார்ச் இல்ல செப்டம்பர் அதனால முண்டக்கா முண்டக்கால விடலன்னா என்ன உனக்கு புரிய உனக்கு சந்தோஷமாக பிரம்ம வித்யா இதுதான் சொல்லிட்டே இருப்போம் வேற ஒன்னு சொல்லுங்க அதனால இது திருப்பி திருப்பி வேற வேற கோணத்துல நம்மளுக்கு சொல்லி எப்படியாவது உபனிஷத்தும் ட்ரை பண்றதோ நமக்கு வந்து இந்த பிரம்ம வித்யா நாலாவது கண்டால நாம் பார்க்க வேண்டிய விஷயம் பிரம்ம வித்யா ஸ்துதி கர்மயோக சாதனா உபாசனா நற்பண்புகள் தெய்வீக பண்புகள் அப்படின்றத நம்ம பார்க்கறோம் அப்போ நம்பர் ஒன்னு என்ன சொல்றதுனா இந்திரன் போய் அங்க போய் சேர்றான் சுப்போய் கேக்குறான் யாரு உமா தேவி கிட்ட கேக்குறான் யாரு வந்தது அது அவர் யாரு என்ன விஷயம் அதெல்லாம் வந்து கேள்வி கேட்கிறான் பணிவோட கேட்கிறான் ஓகே கார்பண்யதோஷோ பகத ஸ்வபாவகா பிச்வாமி துவாம் தர்மசம் மூடச்சேதா ஓகே சாச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷிய தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் உன்னுடைய சிஷின் ஆயிட்ட எனக்கு எது ஸ்ரேயோ அதை சொல்லிக் கொடுக்கும் ஓகே இந்த வேர்டு இருக்க இது இல்லாம ஞானம் வராது இது வர்றதுக்கு நிறைய குவாலிபிகேஷன் ஓகே இந்த ஸ்ரத்த வர்றதுக்கு நான் உன்னுடைய சிஷியனாயிட்ட நான் எனக்கு ஸ்ரேயஸ் வேணும் அதே தெரியணும் என்ன வேணும்ன்றத சொல்லணும் ஓகே என்ன வேணுமோ அது கிடைக்கும் புரியதா உனக்கு வேணும்னா ஸ்ரேயஸ் கிடைக்கும் பிரேயஸ் பிரேயஸ் கிடைக்கும் என்ன வேணாம் கிடைக்கும் உனக்கு என்ன வேணும் ஓகே அகம் சிஷ்ய சாத்தியமாம் இந்த குரு ஆயிட்டால் இந்திரன் வந்து சிஷ்யன் ஆயிட்டான் அப்ப உமாதேவி இந்திர சம்பாத இப்ப நடக்கப்படுறது என்னது உமாதேவி இந்திர சம்பாதகா ஓகே சரி இந்திரா பார்வதி சம்பாதகம் அப்படி சொல்லலாம் ஹைமவத்தியும் உமாதேவி ஹைமவத்தியும் உமாதேவி என்ன செஞ்சாங்க சிரோத்திரம் மனசோ மனோ எத்து அப்படி உபதேசம் பண்ணினார்கள் ஓகே உபதேசம் பண்ண சாட்சாத் உமாதேவியே வந்து சாட்சாத் ஒன்னு ரெண்டு என்ன படிச்சோமோ அதே விஷயம் தான் கிரமமுக்திய பிரித்தை அங்க போயிட்டீங்கன்னா பிரம்மாஜியும் பிரம்மலோகத்துக்கு போயிட்டா உபாசனா அவனுக்கு என்ன டீச் பண்ணுங்க கிரமமுக்தி அங்க கிடைச்சிடும் அங்க கிடைச்சிடுமோ நல்லா சொல்றீங்களா என்ன அங்க கிடைச்சிடுமா அடுத்தது பாத்துக்கிறேன் சொல்லுவேன் உபாசனையை வந்து பலனை எதிர்பார்க்காம செய்யணும் அப்புறம் பகவான் நிமித்தமா செய்யணும் இருபது மணி நேரம் இருக்காம இருக்கணும் அதை பெஸ்ட் என்ன நினைக்கிறது வகுப்பு வந்து புரிஞ்சுக்கிறது உமாதேவியானவள் பிரம்மீதி எனக்கு வந்து இந்த அற்புதம் வாய்ந்த மாயாவியா அவர் யார் எப்படிப்பட்டவர் பிரம்ம அவதாரம் ஈஸ்வர அவதாரம் இதிக உவாச்ச பார்வதி தேவி இந்திராய் இந்திரனுக்கு இவ்வாறு உபதேசம் பண்ணே அதனால என்ன உபதேசம் பண்ண அப்படின்னா இந்த தேவாசுர ரெண்டு பயல் இருக்கா தேவ இருக்கா அசுர இருக்கா டிப்பாலும் வந்து மகா நாஸ்திகர்கள் ஓகே அசுர பயலுதான் இந்த தேவர்களுக்கும் சில சமயம் வந்து அந்த ஸ்லிப் ஆனதுதான் இங்க ப்ராப்ளம் ஆயிருக்கிறது அதுக்கான கதை ஜென்ரலா வந்து இதே தப்பு வந்து இவங்க பண்ணின தப்ப அசுரர்கள் பண்ணிருந்தாங்க எக்ஷன் வந்ததே அவன் பார்த்துக்க மாட்டான் கண்ணிலே தெரியாது அதுக்கப்புறம் எங்க பாக்குறது அப்படியே எக்ஷன் வந்தாலும் கட்டி போடுறான் துரியோதனம் சொன்ன மாதிரி அந்த பகவான கட்டி போடுறான் ஏப் புடி அவன அப்படின்றான் பகவான் கிருஷ்ணன் எப்படி அதனால தேவர்கள் இருக்கிறதுனால எக்ஷரூபத்தில் வந்த ஈஸ்வரன் வந்திருக்கான் காட்சி கொடுத்திருக்கேன் திருப்பி தான் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இது புரிஞ்சுக்கிறது வாக்கச்சதி நோ மனஹா இது இந்திரியங்களாலையும் இதுல அறிய முடியாது அறிந்து கொள்ள முடியாது அது போல இந்த சைத்தன்யம் இருக்கா என்ன செய்யணும் இது ஒரு ஜட மூட்டையா இருக்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்றான் தேவா தேவா அப்படி சொல்றது உமாதேவி கூறினால் என்ன கூறினால் பிரம்மணஹா வா ஏதத் விஜயே பிரம்மனஹா வாஜய அடைஞ்ச வெற்றி இருக்க சக்சஸ் என்ன நினைச்சிருக்கீங்க ஒவ்வொருத்தரும் அடைஞ்ச வெற்றி நான் அடைஞ்ச வெற்றி நான் மாத்திரம் இந்த யுத்தத்தில் வச்சுக்கோ நீங்கேர் ஆயிட்டு இருப்பீங்க தெரியுமா அப்படி ஒவ்வொரு தேவர்களும் மமதியோட அப்படி அந்த பார்லிமெண்ட்ல இல்ல சட்டசபையில் ஜெயிச்ச வந்து தினிச பாக்கணும் ஓகே ஒருத்தர் தான் நடக்கிறதே ஒரு மாதிரி நடப்பா உங்களுடைய தெரியாது மனசுக்குள்ள எப்படி இருக்கு தெரியுமா ஒரு ஒரு எம்எல்ஏவும் அது ஜெயிச்ச எம்எல்ஏக்கு மந்திரி பதவி வரை கொடுத்த எம்எல்ஏ மந்திரி அந்த மனுஷன் அந்த முன்சாமி அந்த சீட்ல எப்படி இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி அந்த எங்களுக்கு கிடைச்ச விஜய் நாங்க அடைஞ்ச விஜய் நீ நினைச்சிருக்கீங்களே அது உங்களுது இல்ல அது இது பிரிணகா உங்களுடைய வெற்றி வெற்றி மகித் பெருமை அடிச்சு எங்களால ஒளி போட்ட ஒளி மாத்தி போட்டு அடிச்சு நொறுக்கிட்டா போயிடுச்சு பாரத ஒளிதான் பாலுக்கு எதுக்கும் பிராப்ளம் ஒலியும் காயினும் கரெக்டா பண்ண இந்த பறக்கு தான் அந்த ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணா இவன் மாதிரி ஓரோரமா வேலி ஓரம்லாம் போய் ஜனங்கள கை குலிக்க இல்லாம அப்படியே மாத்தி போட்டுட்டா ஓட்டுதா அதனால இந்த ஜெயிப்பு வரும்போது கொஞ்சம் பணி இருக்கணும் நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவர் பழைய நண்பர் அவர் அவர் ஜெயிச்சுட்டாரு அவருக்கு மந்திரி இது கொடுத்துட்டாங்க மந்திரி பதவி வேற கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுல நாலு பேருக்கு மந்திரி பதவி அது ஒரு காலம் அது ஒரு காலம் தான் என்ன ஜே அப்புறம் பார்க்கலாம் சொல்லப்பா அவர்கிட்ட ஓ அப்பவே தெரிஞ்சது எவ்வளவு நாளும் இது இந்த வாழ்வு எத்தனை நாள் சென்ட்ரல் ஸ்டேட்டு எப்பவுமே வந்து பூர்ண ஆயிசு கிடையாததுக்கு ப்ராப்ளம் தெரியுதுல அதனால தேவர்கள் இல்லை இதெல்லாம் இந்த கதையெல்லாம் புரியும் அந்த பெருமை என்னுடைய பெருமை அப்படி கர்வம் உங்களுக்கு இருக்கிறதோ குலோரி உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது பகவான் விபூதி அவகச்சத்துவம் மம தேஜாம்சம்பவம் தோ அவர் முதல் ஆகும் அவர் பாட்டு சொல்லிட்டே இருந்தார் அப்புறம் வந்து நம்ம லைஃப் லாங்கா கீதையே படிக்க வேண்டியிருக்கும் அதனால கடைசியில் சிறப்பா இருக்கிறதோ அதெல்லாம் ஓஹோ பகவானுக்கு அவ்வளவு கர்வமா அப்படின்னு சொல்லக்கூடாது நினரனுடைய பெருமை எல்லாம் யாருடைய பிரம்மத்து உமாதேவியான சொன்னால் உமா உமா உமா உமா தேவிவாருகேவ என்ன சொன்ன சரஸ்வதி அந்த அவள் தான் தேவி உமா தேவி ஓகே சரஸ்வதி தேவி பார்வதி தேவி என்னது சரஸ்வதி தேவி சொல்றீங்களா உமா தேவியில் சொல்லிட்டு இருந்தீங்க கன்ஃபியூஸ் காலையில் டிபின் வர சாப்பிடல சரஸ்வதி சாஸ்திரவதி சரஸ்வதி சாஸ்திரமயி எங்க இருக்கிறது சரஸ்வதி சாஸ்திரமயி குகாம்பா குக்கிய ரூபி படிச்ச மாதிரி படிக்கணும் லலிதா அழகு தெரியுமோ மாமியும் அழகா தான் இருப்பா அதனாலுமே சரஸ்வதி சொன்னாலும் ஒண்ணுதான் அது வந்து உமா தேவி சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான் ஒரே தேவி ஓகே இரண்டாவது தேவி கிடையாது கிடையாது அதனால உமா தேவி சரஸ்வதி தேவி பிரம்ம வித்யா ரூபிணி என்ன சொல்ற வித்யாணி தேவி என்ன வந்தது உபதேசம் பெற முடிஞ்சது இந்திரனால உபதேசம் என்ன எப்படி எப்படி போய் அவன் பண்ணினான் தத்வித்தி பிரணிப்பாத்தேன பணிந்து நெகிழ்ந்து அடிப்பணிஞ்சு கேட்டான் உபதேசம் அதனால முண்டு கூப்பீஷத்தை என்ன சொல்றது தத் விஜானார்த்தம் குரு கிட்ட போய் இந்த விஷயத்தை பிறந்த சங்கரன் நர்மதா தீரத்துக்கு வரை நடந்து போனான் தன் காலாலிய அந்த சின்ன பிஞ்சு கால எத்தனை கஷ்டப்பட்டிருக்கோம் யோசிச்சு பாரு உனக்கு ஏதாவது கிளாஸுக்கு வரும்போது ஏதாவது கஷ்டம் சங்கரன் நினைச்சுக்கோ அந்த பிஞ்சு காலில் குழந்தையா இருக்கிற அந்த பையன் எத்தனை கஷ்டப்பட்டு போயிருப்பா எவ்வளவு கிடையாது ஒண்ணு பிரச்சனை இல்ல நீ திருந்த நாம வந்து அவரும் வந்து ஆரியாம்போட பையன் அதனால அத்தனை கஷ்டப்பட்டிருக்காரு கஷ்டப்பட்டிருக்காருமே கிடையாது தேவேந்திரன் ஆனாலும் அங்க குரு இருந்தாகணும் அப்ப இந்திரனுக்கு உபதேசம் செய்யப்பட்டது தத்தோக்சக்கார விதாசக்கார புரிந்து கொண்டார் எப்படி புரிந்து கொண்டாரு அப்படின்னா என்ன பண்ணுங்க அதாவது ததகேவ் பெருமை இருக்க அது நான் தான் அது தப்புசகார பிரம்மேதி ததகா உமாதேவியின் உபதேசத்திலிருந்து புரிந்து கொண்டது விஜயகா என்னுடைய என்னுடைய வெற்றி அப்படின்னு புரிஞ்சுக்கிறா அது தப்பு அப்புறம் இந்த பெருமை வந்து நாங்க தான் இந்த ஜெயிச்சு கொடுத்தோன்றத அதுவும் தப்பு அப்படின்னு இங்க கற்பித்தால் பிரம்மனஹா ஹோவாச்ச அப்படி சொல்லி முடிச்சா இதுல இருந்து விதான்சக்கார இப்படி இத பிரம்மன் தான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது சிரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் என்னுடைய வெற்றியினுடைய வெற்றி யாருன்னா ஈஸ்வரா பிரம்மன் இருக்கிறது பிரம்ம வித்யா இருக்கிறது மீது எல்லாம் நீங்க பில் பண்ணிக்கணும் அந்த பிரம்மன் வந்து அகம் அப்படின்லாம் புரிஞ்சுண்டு இப்போ இந்திரனுக்கு புரிஞ்சுடுத்து புரிஞ்சுனா என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஷக அவதார பிரம்மன் தவிர வேற ஒன்றும் இல்லை அப்போ இவன் ஞானியா இப்ப இந்திரன் வந்து இந்த உபதேசத்தினால உமா அதுவும் சாட்சாத் யாரு உமாதேவியே உபதேசம் பண்றன்னா எப்படி இருக்கும் கிரேட் பர்சன் அதனால இவனுக்கு புரிஞ்சுடுத்து ஓகே கடைசியில வந்து மோக நஷ்ட நான் வந்து ரெடி ஆயிட்டேன் நீங்க சொல்றபடி நான் சொல்றேன் யாரு சொல்றேன் கடைசியில வந்து சொல்றான் அர்ஜுன் அந்த மாதிரி இந்திரனும்படி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஞானி ஆயிட்டான் ஞானி ஆயின பிறகு என்ன செய்ய முடியும் செகண்ட் மந்திர தஸ்மாத்வா தஸ்மாத்வா ஏ தேவாம் वान्यान यदा அதிவாண்டேவன் அயுரிந்திரே ஹியேத்தி ஷம்பர்ஷூ தேன்த நேதிஷ்டம் பஸ்பருஷு தேஹேன பிரதமோ விதாஞ்சார இப்ப ரெண்டாவது மந்திரத்துல சோ இந்திரன் இந்த பிரம்ம வித்யா மகிமா கூறப்படுறது ஓகே என்ன பிரம்ம வித்யா இப்ப வந்து உபனிஷத்து அடைஞ்ச பிறகு நினைச்சுக்கணும் இந்த கதையினுடைய தொடர்ச்சியை நினைச்சா இந்திரன் வந்து உமாதேவி கிட்ட ஞானத்தை வாங்கிட்டு வருவான் எது அந்த சபையில செனட்டுக்குள்ள நுழைவான் நுழைஞ்சா இப்ப வந்து அந்த ஒபாமாவும் அவங்க மிசஸும் அந்த ஹவுஸ் அது ஒயிட் ஹவுஸ் அது வர்றதுக்கு முன்னாடி ரோட்டில் நடந்து போகிறாங்க நடந்த போதும் மாலை மாடிகள்லாம் எல்லாரும் அப்படி இருக்காங்க பியூட்டிஃபுல் சீன் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் மற்றவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எத்தனை பேருக்கு எரிச்சல் அது வேற ஜாய் ஃபுல்லாக பண்ணினான் அது போல இவன் வெற்றி கண்டு உள்ள நுழைகிறான் இது எல்லாருக்கும் கியூரியாசிட்டி இருக்கும் ஆனாலும் கூட ரெண்டு பேருக்கு ரொம்ப அன்சைட்டியா இருக்கும் யாரு அக்னிக்கும் ஆழும் என்ன என்ன பார்த்தல என்ன கேட்ட பாத்த என்ன கேட்டது ஒரு மாதிரி சிரிப்பா சிரிக்கும்போது நீங்க அப்படி ஒரு மனசுக்குள்ளார ஒரு பாவனையோட கேட்பா என்ன என்ன புரிஞ்சுது புரிஞ்சுதா உபதேசம் எல்லா தேவர்களுக்கும் உபதேசம் ஆயிட்டாங்க ஓகே தேவர்கள் நிறைய பேர் பிரம்ம வித்யா தெரிஞ்ச தேவர்களா இருக்காங்க யமன் வந்து பிரம்ம வித்யா தெரிஞ்சாலும் அந்த யமன் அந்த தேவன் யாருக்கு உபதேசம் பண்ண நச்சிக்க இதுல அவன் செலக்ட் பண்ண குரு யாரு பாருங்க ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதஸ் பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவிஷே ஹரிஹீ ஓம் ஸ்ரீகுருப்போ நம ஹரிஹீ ஓம்